ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரோம் அதில் காயத்ரி மந்திரத்தை மாத்திரம் வச்சுண்டு நமக்கு ஒரு வேதத்தையே நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த யாஜ்ஞவல்க்கியருடைய சரித்திரத்தை விரிவாக பார்த்தோம் அந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் ந காயத்ரி ஆஃப் பரோ மந்திரஹா நமாத்துர் தெய்வத்தம் பரம் அப்படின்னு மந்திரம் இன்னொன்று கிடையாது காயத்ரி மந்திரத்தை மாத்திரம் ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே அத்தனை சௌக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் முறைப்படி செய்யணும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தகப்பனார் பிள்ளைக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் வரணும் அது ரொம்ப முக்கியம் கருட புராணத்தில் முதல்ல ஆச்சார காண்டம்னு இருக்குது அதில் சொல்கிற பொழுது தகப்பனார் பிள்ளைக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணினால் உடனே அந்த காயத்ரி மந்திரமானது அந்த குழந்தைக்கு சித்தி ஆறுறது அப்படின்னு சொல்கிறது கருட புராணம் அப்படி இல்லை வேறு யாராவது காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணினால் நிறையா காயத்ரி தபத்தை ஆவருத்தி பண்ணணும் பிரம்மோபதேசம்னு ஆறதே அங்கே தான் காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணப்படுறது அதற்கப்புறம் நிறைய காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ண அந்த மந்திரம் சித்திக்கிறது அந்த மந்திரம் சித்திக்கிறதுக்கு கால அவகாசம் ஆறது வேறு யாராவது நமக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணினால் காலாவகாசம் ஆகும் இத்தனை காலம் ஆகும் அந்த காயத்ரி மந்திரம் சித்தி ஆறதுக்கு அப்படின்னு ஒரு சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது உபனிஷத்தில் அதை தான் நாம் பார்க்க போகிறோம் அடுத்ததாக அதற்கு சத்தியகாமோபாக்கியானம்னு பேர் அதற்கு சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்குது இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியமான சரித்திரம் மகர்ஷிகள்லேயே நிறையா நமக்கு இந்த கலியில் நாம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களில் சுலபமாக பலனை அடையறத்துக்கு உபாயங்கள் சொன்ன ரிஷிகள் ஜாபாலி மகர்ஷி ரொம்ப முக்கியமான வருதுல அந்த ஜாபாலி மகர்ஷியினுடைய சரித்திரத்துல தான் வருது இந்த விஷயம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கு என்ன சொல்றதுன்னா சத்ய காமோக ஜாபாலோ ஜபாலாம் மாதர மாமந்திரயாஞ்சக்கரே கிம் கிங்கோத்திரோன்வஹமஸ்மீதி அப்படின்னு ஆரம்பமாகிறது சத்தியகாமன்னு ஒரு பையன் அவர் ஜபாலாங்கிற பெண்ணனுடைய பிள்ளை ஜபாலாயாக அபத்தியம் ஜாபாலஹா ஜபாலான்னு இந்த பெண்ணுக்கு பேர் அவளுடைய பிள்ளை அவருக்கு தான் ஜாபாலின்னு ஆறுது பேர் சின்ன வயசு அப்படி ரிஷிகளுடைய ஆசிரமத்தை சுற்றி சுற்றி ரிஷிகளுடைய ஆசிரமம் அங்கே வாசம் பண்ணிட்டுருக்கார் தாயாரோட சின்ன வயசு அந்த ரிஷிகளுடைய பிள்ளைகள்லாம் அப்படி தீர்த்த பாத்திரத்தோடு போரா வரா சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுறது சமிதாதானம் பண்ணுறது பிரம்ம யக்கம் சொல்கிறது வேதாத்தியனம் பண்ணுறது சமித்துகள்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு சமிதாதானம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு சத்தியகாமனான இவருக்கும் இதெல்லாம் செய்யணும்னு ஆசை சின்ன வயசுலேயே அப்போது அதெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்கும் தீர்த்தபாத்திரம் வச்சுக்கணும் சந்தியாவந்தனம் பண்ணணும் தானும் அபிவாதியை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை தாயார்கிட்ட வந்தார் தாயாரை பார்த்து கேட்டார் பிரம்மச்சரியம் பவதி விபத் சாமி கிங் கோத்திரோன் வகமஸ்மி தீம்மா அந்த குழந்தைகளோடு போய் வேதம் படிக்கிறேன் எனக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும் சமிதாதானம் பண்ணணும் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நானும் போய் வாளோட படிக்கிறேன் அபிவாதியை சொல்லும் பொழுது கோத்திரம் சொல்லணுமே என்ன கோத்திரம்மா அப்படின்னு கேட்டேன் தாயாரை பார்த்து சாஹை நோவாச்சா அந்தம்மா சொன்னால் நாகமே தத்வேத தாத்த நீ என்ன கோத்திரம்னு எனக்கு தெரியலையப்பா ஏன்னா சின்ன வயசு இவர் கொஞ்ச நாள்லேயே தகப்பனார் காலமாயிட்டார் ஆகையினால் கோத்திரம் தெரியல நீ என்ன கோத்திரம்னு எனக்கு தெரியலையப்பா பஹ்வஹன் சரந்தி பரிச்சாரிணி யௌவனே துவாமலபே சாகமே தன்ன வேத நான் அவருக்கு சுசரூஷை பண்ணிகிட்ருந்தேன் அப்படி அவருக்கு சுசரூஷை பண்ணுறது அவர் செய்யக்கூடிய அனுஷ்டானங்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணுறது இதுலையே என்னுடைய காலம் போயிடுது அதனால் என்ன கோத்திரம்னு கேட்கணும்னே எனக்கு தோணலை அதனால் என்ன கோத்திரம்னு எனக்கு தெரியல இப்போ இந்த ரிஷிகள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சொல்லு நானும் வேதாத்தியனம் பண்ணுறேன் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறேன்னு சொல்லு ஒரு கால் அவள் என்ன கோத்திரம்னு உங்கள்கிட்ட கேட்டான்னா ஜபாலா து நாமாஹமஸ்மி சத்யகாமோ நாமத்வமசி சசத்தியகாமேவ ஜபாலோபிரவீதாஹீ அப்படி ரிஷிகள் கேட்டான்னு நீ சொல்லு என்னுடைய அம்மா பேர் ஜபாலான்னு பேர் என் பேர் சத்யகாமன் பேர் இவ்வளோதான் எனக்கு விவரம் தெரியும் அதற்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அந்த ரிஷிகள்கிட்ட சொல்லு அவா உனக்கு சரியான வழி காட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பினான் அந்த இந்த குழந்தைய சாரிதிரமதம் கௌதம மேத்தியவுபாச்சா பிரம்மச்சரியம் பகவதி பத் சாமி உபேயாம் பகவந்தமிதி நேராக தீர்த்தபாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு ஓடினான் அப்படி கௌதமுருடைய ஆசிரமத்துக்கு போய் கௌதம ரிஷி அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி நானும் இங்கே தங்கி வேதம் படிக்கிறேன் எனக்கும் ஆசையாக இருக்குது நானும் இங்கே தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவர் சொன்னார் தகும் ஹோ வாச்சா கிம் கோத்ரோண சௌமியோ சீதி ஹே சௌமியா குழந்தைன்னு கூப்பிட்டார் கூப்பிட்டு கிங் கோத்ரஹா நீ என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன் அதை சொல்லு அப்படின்னார் சஹோவாச்சா அப்போது சத்தியகாமன் சொன்னான் நாகமே தத்வேத எத் கோத்ரோஹம் அஸ்மி எனக்கு தெரியல போஹோ நான் என்ன கோத்திரம்னு எனக்கு தெரியல நான் தாயார்கிட்ட கேட்டேன் அப்போது அம்மா சொன்னால் அந்த குருவானவர் கேட்டார்னா சொல்லு என்னுடைய தாயார் பேர் ஜபாலான்னு பேர் என் பேர் சத்யகாமன்னு பேர் ஜபாலாவுனுடைய பிள்ள நான் இவ்வளோதான் எனக்கு விவரம் தெரியும் அப்படின்னு நீ சொல்லு அவாளே உனக்கு வழிகாட்டுவா அப்படின்னு என்னுடைய அம்மா சொன்னால் அது அப்படியே உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த சத்யகாமன் சொன்ன உடனே அவர் ரிஷி கௌதமர் அவர் அத்தீந்திரிய சக்திகள் உண்டு ரிஷிகளுக்கெல்லாம் அதே போல் கௌதமருக்கும் சக்தி இருக்கிறதுனால இவனுடைய கோத்திரம் பிரவரம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சது இவனை பார்த்த உடனே அவரை பார்த்து சொன்னார் சென் நான் உனக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உபநயனம் பண்ணி வச்சார் சத்யகாமனுக்கு கௌதம மகர்ஷி அப்படி பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு அந்த பிரம்மோபதேசம் உபநயனங்கள்லாம் முடிஞ்சு அவனுக்கு அவன் அவனிடத்தில் நீ கொஞ்சம் நாளைக்கு தபஸ் பண்ணணும் கொஞ்சம் நாளைக்கு தபஸ் பண்ணுன்னு ஏன் அப்படின்னா தகப்பனார் காயத்ரி உபதேசம் பண்ணலையே இவர் தானே உபதேசம் பண்ணியிருக்கார் அப்போது அந்த காயத்ரி மந்திரம் சித்தி ஆகணும் முதல்ல அதற்கு நிறைய ஆவர்த்தி ஆகணும் தினமும் ஆயிரம் ஆவர்த்தி காயத்ரி தபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் இடுப்பு வலிக்கும் சரியாக பண்ண மாட்டான் ஆயிடு தூம்பா சரியாக பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுனால அவர் யோஜனை பண்ணி ஒரு வழி சொன்னார் அவருக்கு அந்த சத்தியகாமனுக்கு ஒரு வழி சொன்னார் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்